ஜீனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா கண்ணன் என்ற கருண் தெய்வம் பரமாத்மா தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாத பரமாத்மா பிரம்மத்தினுடைய பரமாத்மானுடைய லட்சணம் அது சொல்றது தேசகால வஸ்து பரிச்சேதம் இருக்கிறவன் நான் இப்ப நீங்க கேட்கக்கூடிய புரியறதா பலதடம் சொல்லுங்க இருந்தாலும் சின்னதில் சொல்லிடுறேன் இப்போ கண்ணன் வந்து இப்போ இங்கே அடியன் வந்து மெட்ராஸில் ஒரு இடத்துல இருக்கேன் நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கலிங்க நான் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது நீங்கள் நான் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது இல்லை நான் இப்போது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டேட்டு பர்டிகுலர் டைத்தில் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் டேட்டு பர்ட்டிகுலர் இடத்துல நீங்கள் கேட்குற அந்த டயத்தில் நான் அந்த இடத்துல இல்லை நீங்கள் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல இல்லை நான் இந்த ஏதோ ஒரு பேர் கொண்டு ஏதோ ஒரு சரீர அமைப்போடு நான் இருக்கேன் நீங்கள் ஒரு பேர் ஒரு அமைப்பு அமைப்பு கொண்டு இருக்க நீங்க நான் இந்த சரீரமாக முடியாது நான் இந்த நான் சொல்லப்பட்ட இந்த சரீரம் சரீரத்தில் ஏற்படும் ஜீவன் இந்த சரீரம் உங்களாக இருக்க முடியாது இப்படி பல விஷயங்கள் இருக்க முடியுது இப்போ அடியன் வந்து இந்த புஸ்தகமாக முடியாது புஸ்தகம் நான் இந்த ஜீவன் முடியாது அப்படி இந்த பரிச்சேதம் எனக்கு உண்டு உங்களுக்கு உண்டு அவனுக்கு கிடையாது அவன் எல்லாவும் இருக்கலாம் எங்கே பார்த்தோம் இங்கேயே பலதில் பார்த்தேன் பிரம்மமோகன் அலிகளை பார்த்தோமே எல்லாம் சேத்தனா சேதங்கள் எல்லாவும் இருந்தால் உண்டாலையா சரி அதே மாதிரி ராசிலையில் பார்த்தோம் எல்லாருந்தோம் அப்படி அப்படி பரிபூர்ணனானா சர்வேஸ்வரன் அவன் கண்ணன் அவன் வந்து அவன் யாசிக்கிறான் ஓகே அவன் மரியாதை தான் கேட்டான் பண்ண போறான்னு தெரியும் நான் கேட்டான் நீ எனக்கு இங்கே ரெண்டு பேருக்கும் வஸ்திரம் கொடுவோம் உனக்கு நல்லது கொடுத்தீன்னா உனக்கு நல்லது நடக்கும் க்ஷேம இருக்கும் சந்தேகம் இல்லைன்னா அப்போ ராஜாவுடைய வேலையாடணும் வேலைக்காரன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன் கோபம் முடிஞ்சவன் அசுர வண்ணான் வண்ணான் தான் அசுர வண்ணான் இருக்காங்களே நிறையா இப்போ என்னமோ ஒன்றமோ தமிழ்நாட்டில் வந்து அசுரனுகள் குறைச்சே கிடையாது குறைச்சல குறை குறையவே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய திரவடியாசு எல்லாமே நூற்றுக்கு நூறு அசுரல்கள் தான் சந்தேகம் உங்களுக்கு இருக்கான் இல்லைன்னா முதல்ல செக் பண்ணிக்கோங்கோ அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேட்மெண்ட் இது நூற்றுக்கு நூறு இந்த திரவடியாசெல்லாம் அசுரர்கள் தான் ஆக்ஷேபத்தோடு அதட்டி பேசணும் எப்படி டா நீங்கள்லாம் மலை மலைகளிலையும் காடுகளிலையும் சுற்றி திரியாக காட்டுவாசி பசங்க நான் காட்டு ப பசங்க நா நான் திரிகிற ப பசங்க நீங்கள் நாடோடிகள் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தான் உங்களை கட்டிக்க கட்டிக்கணும்னுக்கான ஏன் துர்நடத்தை கொண்டவர்கள் ராஜாவினுடைய வஸ்துக்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் ராஜா வஸ்துக்கள் வேணும்னு கேட்குறீங்க தும்புறான்னு உங்களுக்கு காட்டில் திரிகிறவன் மலைகளில் திரியக்கூடியவங்கள் இப்படி நாடோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வஸ்திரம் தான் துவண்டிருக்கோ அப்படின்னு ஒரு ஆக்ஷேபமாக தூக்கி எறிஞ்சு பேசினான் அந்த வண்ணான் இந்த வண்ணான் தான் அந்த ராமாவதாரத்துல அபாண்டமா சொன்ன வண்ணான்னு ஒரு குறிப்பு இதுவரைக்கும் அடியனு கிடைக்கல அதுதான் கிடைக்கல மறுபடி பார்ப்போம் விவரமா இந்த அவர்கள் வந்து பிராமணர்களை பரவ இது பண்ணார்கள் பூஜித்தார்கள் பூர்ணகமும் கொடுத்தார்கள் போற்றினார்கள் சௌக்கியமாக தொஸ்திவாஜனம் சொல்றாப்புல பண்ணார்கள் மனுஷலோகத்திற்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இவர்களால் என்னக்கும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த கோபிகள் தினம் பார்க் பார்த்தார்கள் இந்த கோபிகைகள் கோபர்களை என்ன தபஸ் பண்ணார்களோப்பா இந்த கோகுலத்தை அப்படின்னு நினச்சல அப்பப்பா அப்பப்பா என்னென்ன தபஸ் பண்ணார்கள் இவர்கள் அப்படின்னு ஜனங்கள் அதாவது பௌர பௌரஜனா அதாவது சாதாரண நகரத்து மக்கள் பேசிக்கொள்ளார்கள் என்னன்னா இந்த கோபர்களும் கோபிகைகளும் என்ன தபஸ் பண்ணார்களும் என்ன தபஸ் பண்ணார்களோ இந்த பிரபஞ்சத்திற்கே மனுஷலோகத்திற்கே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து என்ன தபஸ் பண்ணார்களோ அப்படின்னு தினம் பார்த்து அப்படின்னு பேசிக்கொண்டார்கள் ஒரு வண்ணா நங்கே வண்ணான் வரது இந்த வஸ்தங்களெல்லாம் துவச்சு அதாவது வெள்ளாவை வைக்கிறேன்னு சொல்லலாம் அப்புறம் இது இது போடுறது வெளுப்பு நீரம் போடுறது நீரம் போடுறது அப்புறம் இல்லைன்னா சாயம் போடுறது இதெல்லாம் செஞ்சு அழகாக உடுத்தி இஸ்திரி போட்டு துவைச்சு கொண்டு வராங்க அவன் வந்து ராஜா வண்ணானவன் அதுக்கு வந்து கலரெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி வரக்கூடிய வண்ணான் ஏத்தாப்பில் வர்றதை பார்த்தோன்னா அவன்கிட்ட நல்ல சுத்தமான வெளுத்த வஸ்திரங்கள் ஆடைகள் இருக்கு அவன்கிட்ட கேட்டார் கண்ணன் அப்பா ஐயனே அப்பா நல்ல வஸ்திரங்களை அடைவதற்கும் தகுதி உள்ளதான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுப்பா இதுக்கு எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி வஸ்திரங்களை கூடின்னா பலராமனுக்கும் சேர்த்து கேட்டான் இப்படி நீ வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா ஆடை கொடுத்தீன்னா உனக்கு ரொம்ப க்ஷேமம் நடக்கும் பெரிய க்ஷேமம் நடக்கும் சந்தேகம் அப்படின்னு சொன்னான் இப்படி தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாத எங்கும் நிரம்பிய பரமாத்ம சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பகவானால் கிருஷ்ணனால் பிரார்த்தனை பண்ணப்பட்டப்புறம் வேண்டப்பட்டவன் வந்து ராஜாவினுடைய ஒரு வேலைக்காரன் அசுர வேலைக்காரன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன் திமிர் பிடிச்சவன் கோபத்தோடு ஏத்து பேசினான் தூக்கி எடுத்தான் மலையில் திரிகிறவன் காட்டில் திரிகிறவங்க நீங்கள் மாடு மேய்க்கிற பசங்க மாடு மேய்க்கிற பசங்க காட்டில் திரியிறவன் மலையில் திரிய உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தான் உனக்கு ஒன்று தினம் இதைத்தான் இப்படி தான் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்களே தினம் உடுத்துக்கிறீங்களா இதுதான் இதுதான் நீங்கள் தரிக்கிறீங்களான்னு துமிழ் பிடிச்ச பசங்களை ராஜாவினுடைய இது ராஜாவினுடைய வஸ்துக்களையாக நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு திருச்சி பேசினான் மேலே முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் லிசா மைவம் பிரார்த்தியம் எதிஜீவிஷா பதந்தி ஹ்ன்த்து லும்பி திருத்தம் ராஜகி வை யாத்த ஆசு பாலிசா மீம் பிரார்த்தம் இது ஜிஜீவிஷா பதிந்துப்பீம் திருஜராணி வை ஏம் விகமிய குப்பீசுனா ரஜகிரேணா அபாத்தன குப்பீசுனா ரஜகிரேணி காஷ் அபாத்தி தான் ஜீவினாசோஷா விசிய வை துதிரோ மாகம் வாசேச்சு தான் ஜீவினா वाच पोषा विसृज्य वै रुद्रुह सर्वतोमारगं वाचा सिजगृहचुन वसीम्रिए वस्त्रेष सकर्षणस्तर शेषा आधत्गोपेभ्य विसृज्यु भी कानचिते वसीत्म वस्त्र कृष्ण संकर्षस्तर शेषा आधत्गोपेभ्य विसृज्यु भी कानीचि तरस्मायक प्रीता தயோஷம விச்சித்தைல ஆைலே ஆரஸ் வாயக்கீதம கப்பய்த விச்சித்திரை அக்கல் அனுப்பமுறப்பா தாசு பாலிசா மிவம் பிரத்தம் எதி ஜிஜீவிஷா ப்ரந்தி னம்பை யாத்த ஆசு பலிசாம் பிரார்த்திம் எதி ஜீவிஷ பத்தந்த லும்பம் ராஜகான வை எம் விக்கோரே சிர்த்தன கிப்பீசுரே சிர்த்தே தியனுவனா சே வாசகோஷா விசியவே ருமம் வாசி ஜேச்சுனா தான்னுவனா சுவே வாச்சகோஷா விசியவே ருமம் जगृहचुन वसी प्रिय वस्े कृष्ण सकृष्ण देशाधत्पेभ्य विसृज्य भुवि का निचि वसीत्म वस्त्रेष सकृष्ण देशाधत्पेभ्य विसृज्य भुवि का निचि तरस्त मयक विचित्र வர்ணை சைல ஆக்கல்பை அனுரூப தரத்துவாய பிரீத்த தயோ வேஷம் அக்கல்பயத்து விசித்திரவர்ணை சைலை விசித்திரவலா ஆக்கல்ப ஆல்பை அனுரூப விசித்திரவர்ணை சைலை ஆக்கல்பை அனுரூப நாற்பதாவது ஸ்லோகம் மூன்று விதமான வண்ணான்களை பார்க்கலாம் ஒரு வண்ணான் அந்த ராமாவதாரத்தில் வந்தவன் ராமரும் கேட்டார் அந்த வார்த்தையை அபாண்டமாக பேசினவன் தன்னுடைய இதை மனைவியை நீ வேறு வெளியில் போயிட்ட நீ நான் வந்து வெளியில் போன ஆத்துக்காரியன் உள்ளே நான் சேர்த்துக்கிறது நான் ராமன் இல்லை அப்படின்னு தப்பான இதில் பேசினேன் நான் வந்து காமக்கரன் இல்லைன்னு பேசினேன் அது ஒரு வண்ணான் இன்னொரு வண்ணான் இந்த வண்ணான் இவன் ஒரு அசுர வண்ணான் மூணாவது ஒண்ணான் வந்து பின்னால் இதுக்கப்புறம் இதாக க கிருஷ்ணாவதானே முடிஞ்சு போயாச்சு அப்புறம் ரங்கநாதர் இந்த முஸ்லீம்களுடைய கரெக்டாக பழிச்சுன்னே சொல்லுவோம் தான் நல்லது முஸ்லீம்களுடைய படையெடுப்பால் ரொம்ப பாதுகாக்கப்பட்டு அந்த இப்போ இருக்காரன் நம்பெருமாள் அந்த நம்பெருமாள் வந்து தூக்கின்னு போயிட்டார்கள் தூக்கின்னு போயிட்டு வேறு ஒரு பல இடங்களில் வந்து அதை நல்லபடியாக பாதுகாத்து மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அப்போது இவர் அந்த பழைய நம்பெருமாள் அப்படின்னு எப்படி தெரியுது நிறையா காலம் ஓடி போயிடுது ஜெனரேஷன் ஓடி போயிடுது ஜனங்கள் மாறிட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எல்லாம் மாறிடுத்து எல்லாம் ஆகிடுது அப்போ என்ன பண்ணுறது அப்போது ஒரு வயசான வண்ணான் கண்ணு தெரியாதவன் அவன் வந்து அந்த அவர்கள் வந்து அந்த ரங்கநாதனுடைய வஸ்திரங்களை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியவன் கொள்ளடம் இருக்குது கொள்ளடத்தில் போவன் பண்ணுவார்கள் கொல்லடத்தில் அப்புறம் அவன் வந்து அந்த ரங்கநாத சுவாமியுடைய அந்த வஸ்திரத்தை பார்த்து அந்த வஸ்திரம் வந்து அந்த தீர்த்தவர்கள் வந்து ரொம்ப பிரசாரம் எடுத்துப்பார்கள் அந்த வஸ்திரத்தை முகந்து பார்த்து இதுதான் ரங்கநாத ரங்கநாதனுடைய வஸ்திரம் அப்படின்னு சொல்லி அப்போ அதுலேருந்து அவருக்கு சாத்தப்பட்ட வஸ்திரத்துலேருந்து இதுதான் ரங்கநாத சுவாமி நாம் பெருமாள் முடிவு பண்ண அது இன்னொரு ஒன்னான் அப்புறம் நீங்கள் வந்து அவன் வந்து எங்களுடைய வம்சத்துல வந்த ஒண்ணான் நீங்கள் மன்னிக்கணும்னு கேட்குறாப்பல ஒரு சம்பவம் நடந்து சொல்லுவார் நான் எப்போ மன்னிச்சிட்டேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரான் அர்ச்சகர் மூலமாக சொல்லிருக்காரான் ரங்கநாதன் சொல்லுவார் அது ஒரு இன்னொரு ஒன்னான் இப்படி நூறு ஒன்னான்கள் உண்டு இப்போ அர்த்தம் பார்ப்போம் முப்பத்தி ஒன்னாவது இல்லை முப்பத்தி ஆறுலேருந்து அர்த்தம் பார்ப்போம் முப்பத்தி ஆறுலேருந்து ஏன் மூடர்களை சீக்கிரம் ஓடி போயிடுங்க பாலிசாக விஷயம் தெரியாத மடசாம்பிராணிகளே அர்த்தம் என் அடியன்னு சொல்லிக்கிறேன் பாலிசாகா குழந்த குழந்தை திருமாவளையாடக்கூடிய பசங்களை பசங்களை மூடர்களை ஓடி போயிவிடுங்க சீக்கிரம் ஓடி போடுங்க உசுரோட இருக்கணும்னா இப்படிலாம் கேட்கக்கூடாது உசுரோடு இருக்கணுமா இல்லையா உயிர் பயம் இருந்தால் அப்படிலாம் கேட்கக்கூடாது ராஜசேவர்கள் வந்து இப்படி கர்வம் கொண்டவன வெட்டிடுவார்கள் கொல்லுவார்கள் வெட்டுவார்கள் சொத்துக்களை பறிச்சிடுவார்கள் ஜாகிரதை பத்னந்தி கிரந்தி லும்பந்தி பத்னந்தி வெட்டுவார்கள் கட்டி போடுவார்கள் கொல்லுவார்கள் லும்பந்தி சொத்துக்கள்லாம் பறிச்சு இப்போ என்ன நடக்குது இப்போ தான் நடக்குது ராஜசேவர்கள் பதிலாக போலீஸ்காரன் திரவிடியா போலீஸ்காரன் அதான் பண்ணுறான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் கம்சனுக்கு ஈக்குவலாக திரவிடியாஸ் ராஜசேவர்கள் ஈக்குவல்ட்டு திரவிடியா போலீஸ் அதான் பண்ணுவார் அப்போது அதனால் அப்படி பயமுறுத்தினான் கிருஷ்ணனு கோபம் வந்துருத்தும் இப்படி பதற்றக்கூடிய பெதற்றின்னு கர்வம் பிடித்த கண்ணானுடையத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பகவான் அந்த சரீரத்துலேருந்து சரீரத்துலேருந்து அப்படியே தலைக்க தனியாக வந்துருத்தோம் கை நுனியில் அவர் ஒரு அடி அடித்த பண்ண கையில் வெளியில் வந்துடுத்தோம் அப்படி ஆகிடுச்சும் அந்த வண்ணனை சேர்ந்து இருக்கக்கூடிய அவனை தலைவனாக வச்சு பிழைக்கக்கூடிய மற்ற வண்ணாங்கலாம் எான் பெரு ஓட்டம் எல்லா துணி மொழிகளையும் போட்டுட்டு நாலு பக்கம் ஓடி போயிட்டாங்க ஏன்னா அவருடைய தலைவனையே முடித்தாச்சு தலைவனான வண்ணனையாக முடி மண்ணான முடித்தாச்சு அவனோட சேர்ந்து கூட இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வண்ணான்களாக இருக்காங்க எல்லாரும் அந்தந்த துணி மூட்டைகளை அப்படியே போட்டு எல்லாத்துக்களும் ஓடி போயிட்டாரு கிருஷ்ணன் வந்து எல்லா வஸ்திரங்களையும் எடுத்துட்டு எல்லோருக்கும் பலராமனுக்கும் தனக்கு இஷ்டமான வஸ்திரங்களை எடுத்துட்டு கூட வந்த கோபர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டும் சிலவற்றை வந்து கோபுரர்களை கொடுத்துட்டும் சிலவற்றை அங்கேயே போட்டுவிடும் அந்த இதுலேயும் தரையிலேயும் அங்கேயே போட்டுடும் கிளம்பினார்கள் அப்போ தையல்காரன் ஒருத்தன் பார்த்தான் அவன் வந்து ரொம்ப பக்தன் பக்திமான் சந்தோஷமடைந்து அவர் ரெண்டு பேர்களுக்கும் தகுந்த மாதிரி பலவிதமான வர்ணங்கள் கலந்த அந்த வஸ்திரங்களை சரி பண்ணி கொடுத்தான் ஏன்னா துடதொடான் இருக்குது இவர்களாக வந்து காட்டில் இருக்கிறக்கூடிய குழந்தைகள் அதோ ராஜவஸ்திரம் பெருசு அதை வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ட்ரிம் பண்ணி கொடுத்தாங்க வஸ்திரங்களை அந்த வஸ்திரங்களை பல கலர்கள் கொண்ட வஸ்திரங்களை ட்ரிம் பண்ணி ஆபரணங்களால் அதாவது இதெல்லாம் உண்டு இல்லை நிறையா அதுக்கு வந்து தோடனை பண்றதெல்லாம் உண்டு அப்படி மாதிரி ஆக்கல் பெய்கி வேஷ மக்கள் பெய்க்கும் விசித்திர பல வர்ணங்களால பல நிறங்களால இருக்கக்கூடிய சைலை ஏயும் அப்படிப்பட்ட வர்ணங்களால வஸ்திரங்களை துணிகளை அதை வந்து ஒட்டி வெட்டி அதெல்லாத்தையும் அவர்களுக்கு சகுந்த சரியாக பண்ணி ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணாலும் ஒரு தையல்காரன் பக்திமானான ஒரு தையல்காரன் இப்போ நம்ம பார்ப்போம் இப்படி சின்ன பிள்ளை தரமா பேசாதீங்க சேகரமாக சீக்கிரம் போயிடுங்க தள்ளி போடுங்க உங்களுக்கு உசுரோட இருக்கணுமா இல்லையா உசுரோட இருக்கணும்னு நினச்சா உசுரை காப்பாற்றிக்கணும்னா இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது தள்ளி போடுங்க ராஜாவை சேர்ந்தவர்கள் வந்து தப்பா முறை நடக்கிறவர்களை இதில் ஜெயிலை போட்டுவார்கள் கொன்னுடுவார்கள் சொத்துக்களை பறிமுதல் வசுவார்கள் பத்னந்தி கணந்தி லும்பந்தி சிறையில் போட்டுவார்கள் ஜாகிரத ஜெயிலில் போட்டுவார்கள் கொன்னுடுவார்கள் லும்பந்தி செ பறிமுதல் செய்வார்கள் ஜாகிரதன் இப்படி வண்ணான் வந்து பெதற்றான் ரொம்ப கோபத்தோடு பேசின போதும் கோபம் கொஞ்சம் வந்து இருக்கும் கோபம் வந்து ரொம்ப அபூர்வம் கோபம் கிருஷ்ணன் நகத்தால் அவன் தலையை ஓங்கி ஒரு அடியடித்து கிள்ளி கேடுதல் அவனை அண்டி பிழைச்சின்னு வரக்கூடிய மற்ற வண்ணா வண்ணார பசங்கள் வண்ணார பசங்கள் வண்ணார பசங்க அவனுக்கு அசிஸ்டண்டாக வண்ணார பசங்கள் எல்லாம் துணி முட்டைகள் அங்கங்கே அப்படியே கீழே போட்டு எட்டு திக்க ஓடி போட்டார்கள் கிருஷ்ணன் வந்து அவர்களுக்கு வேண்டிய வத்திரங்களை எடுத்திருந்தான் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் வேண்டிய அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் வத்திரங்களை உடுத்தி கொண்டார்கள் கோபர்களுக்கெல்லாம் கூட வந்த கோபர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் மீறி இருந்ததை தரையில் போட்டார்கள் அதுக்கப்புறம் வழியில் ஒரு தையல்காரன் அவன் வந்து தையல்காரன் நல்லா வேலை செய்யக்கூடியவன் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவன் பக்திமான் பக்தன் இதோடு இருப்பான் அதாவது கண்டனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான் அவன் வந்து ஒரு சாது அவன் ரம் பிரியத்தோட அந்த ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி பல பல வர்ணங்கள் பல பல நிறங்கள் கொண்ட துணிகளை கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வந்து சரி பண்ணி கொடுத்து சில ஜோடைகள்லாம் பண்ணி அழகுபடுத்தினான் அவர்களை பத்திரத்தை கொடுத்தான் மேல நாற்பத்தி ஒண்ணுல இருந்து பார்ப்போம் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து பார்ப்போம் நானால நானாலக்ஷண வேஷாபியாம் நானாலக்ஷண வேஷாபியாம் கிருஷ்ணராம பாலகஜோ பர்ணி வித்தரோ நானாலா கிருஷ்ணராமவிலங்காலகித்தோ நான்கணவா கிருஷ்ணராமவிலங்கித்தரோ தய பிரசோ பகவன் பிரதாத்து சாரூப்பாத்மனச்ச பரமா பல ஐயஸ்மதி मालाकारस्य தச்ச பிரசவான்மனோக்கல ஐஸ்வரியஸ்மதி துாக்கிய ஜம்தா சமுத்தியுவி துா்னோன மாலாக்கிய ஜப்மத்து தௌ திரு சதுமுத்தியாமராசன பக அசன ஆனய ப அஹணாதினுகோச்சிர சம்பூலானு தயோராசனமான அகணாதி பூஜாசாச்சிர சம்பூலானு பானா சார் ஜன்ம பாவித்துல பிரியம் துஷ்டாஹமே நம் பாண சார் ஜன்ம பாவித்துலம் பிரோ பித்தோமியம் துஷ்ட பித்தேவியோ மகியம் துஷ்டாஹி ஆகமனே நாம் நாற்பத்தியஞ்சு மருடிமர்ப்பம் தசமஸ்க்கூர்வம் நாற்பத்தொன்னஸ நாற்பத்திய ஒண்டிலந்தே நாற்பத்தியஞ்சு மூலலோக்கம் நானவாஷராம விஜிட்டு சுலங்குதோலம் பர்ணி வசனா கிருஷ்ணராம விஜிட்டு சுலங்க पर्वण भसीतेतर तस् प्रसन्नों भगवान्धाप्यत्म श्रिच परोकें बल ऐश्वर्यस्पतीस भगवान्दसारूप्यत्म श्रि च पोकें बल्वर्यस्पतीि तरस्नोवन मलाकार से जग्म तौ दृष्ट् समुत्ता शिसा भुवी तरहासुधा मालाकार से जग्म तौ दृष्ट् सुत् வி தயராசன பகணாதி பூஜாசானுகேயச்சாம்பூராபனமான பாராதி பூஜாசானுகேயச்சிர்தூலாபனம் ஜன்ம பாவித்திரு மகியம் துஷாஹியாமன பிராகனஹா சார்த்தகம் ஜென்ம பாவிடம் ச குலம் பிரபோ பித்ரு தேவஷையோ மகியம் துஷ்டாகி ஆகமனே நவாம் நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றார் சுக பிரம்மரிஷிகள் பார்ப்போம் நாற்பத்தி ஒன்னுலேருந்து கண்ணன் அந்த பண்ணான ஒரு அடி கையில் இருக்கக்கூடிய கை நுனி நகம் நரசிம்மாவதாரத்தில் அந்த பெரிய ஹிருண்டகசுப்பையே கீழ்ச்சி போட்டவன் இது இந்த வண்ணார பயிலுக்கு இன்னும் கஷ்டம் தலையை வந்து கீழ்த்தான் கீழே எல்லோரும் ஓடி போயிட்டார்கள் துணிகளை எடுத்து அவருக்கு வேண்டியது எடுத்து அணிந்து கொண்டார்கள் தையல்கார மொத்தம் பார்த்து அவர்களுக்கும் சரியான முறையில் அதுக்கு சரி பண்ணி ட்ரிம் பண்ணி மற்ற வர்ணங்களோடு இருக்கக்கூடிய வசங்களோடு சேர்த்து அலங்காரம் பண்ணி கொடுத்தான் ராமகிருஷ்ணர்கள் பல பல லக்ஷணங்களாலையும் வேஷங்களாலையும் உற்சவத்தில் நன்றாக அலங்காரம் பண்ணப்பட்ட ஐயம் வந்து ராமகிருஷ்ணன் ராமன் பலராமன் கிருஷ்ணன் கருத்தது கருப்பணசாமி கருணீலம் இரண்டு யானக்குட்டிகள் மாலை இருந்தார்கள் வந்தார்கள் அழகாக அலங்காரம் பண்ணப்பட்டோம் முழுக்க முழுக்க முழுக்க கோகுலம் பிருந்தாவனத்துடைய வெண்ண அப்படி கிருஷ்ணன் பிரசன்னன் அப்புறம் இந்த லோகத்துல மேன்மையான சம்பத்தியும் பரமாம்சியம் அது உயர்மான சம்பத்தியும் சரீர பலத்தையும் ஈஸ்வர தன்மையும் தன்னுடைய நினைவு ஞாபகம் இருக்கிற மாதிரியும் இந்திரிய சக்தியும் கடைசியில் சாரூப்பிய முக்தியும் அந்த வைத்தையில் காரனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுதாமான்னு சொல்லப்பட்ட மாலாக்காரன் வீட்டுக்கு போனார் கேட்காமே போயிருக்கார் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன ஜென்மத்தில் இருந்த அவருடைய புண்ணிய விஷயங்கள்லாம் அப்படி இழுக்கிறது அப்போ கர்மா இது விழுக்கிறது உயிரை ஒன்றும் எதிர்பார்க்காமே போகிறான் சுதாமாங்கிற மாலாக்காரன் விட்டு போனால் அவர்கள் பார்த்த உடனே ஏழுந்து தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான் அந்த சுதா மாலாக்காரன் கூட ஜனங்களோட வந்த அவர்களுக்கு ஆசனத்தை கொடுத்தான் பாத்தியத்தை கொடுத்தான் அர்க்கியம் போன்ற பூஜா திரவியங்களால் செஞ்சு புஷ்ப மாலைகளை கொடுத்து தாம்பூலங்களாரையும் சந்தனத்தாரையும் இப்படி பூஜை பண்ணான் அந்த சுதாமான்னு சொல்லப்பட்ட மாலாக்காரன் மாலாக்காரன் விட்டு தானாய் போகிறான் கண்ணன் அப்படி ஏ பிரபுவே எங்களுடைய ஜென்மம் சபலமாயிடுது குலம் வந்து பரிசுத்தாயிடுது ஜென்மம் சபலமாயிடுது குலம் பரிசுத்தாயிடுது நீங்கள் ரெண்டு பேர் வந்ததுனால எங்கள் சந்தோஷப்பட்டார்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் எங்கள்கிட்ட சந்தோஷம் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட இது மிகவும் தூய்மையான பவித்திரமான உங்களுடைய கால்களால் வந்து இந்த இடத்தை வந்து பரிசுத்தம் பண்ணி ஜென்மமே சபலமாயிடு குலம் பவித்திரமாயிடுத்து பித்திருக்கள் சந்தோஷப்பட்டார்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் எல்லாம் திருப்தியாயிடுத்து வரமா சொல்ல வேண்டும் இதே இதை மேலே பார்ப்போம் கிருஷ்ணா